அத்தியாயம் எழுபத்தி ஐந்து இறைவன் முன் நாள் அலுவத்த அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் கியாமத்தினால் மீது சத்தியம் செய்கிறேன் குறை கூறி கொண்டிருக்கும் உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் மனிதனின் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணுகிறானா அவ்வாறில்லை அவனது விரல் நுழிகளையும் ஆனால் அவனுக்கு முன்னால் குற்றம் செய்யவே மனிதன் நாடுகிறான் கியாமத்தினால் எப்போது என கேட்கிறான் பார்வை நிலை குத்தும் போது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் போது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் போது வெருண்டோடும் இடம் எங்கே என்று அந்நாளில் மனிதன் கேட்பான் அவ்வாறு இல்லை தப்பிக்கும் எந்த உமது இறைவனிடமே தங்குமிடம் இருக்கும் அந்நாளில் மனிதன் முற்படுத்தியது மாறாக மனிதன் சமாதானங்களை கூறிய போதும் தெரிந்தவனாக இருக்கிறான் முகமதே இதற்காக குரானை மனநம் செய்வதற்காக அவசரப்பட்டு உமது நாவை அசைக்காதீர் அதை திரட்டுவதும் ஓத செய்வதும் நம்மை சேர்ந்தது எனவே நாம் அதை ஓதும்போது அந்த ஓதுதலை பின்பற்றுகிறார்கள் பின்னர் அதை தெளிவுபடுத்துவது நம்மை சேர்ந்தது அவ்வாறு இல்லை எனினும் நீங்கள் இம்மையை விரும்புகிறீர்கள் விட்டு விடுகிறீர்கள் அந்நாளில் மலர்ந்து இருக்கும் தமது இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும் சில முகங்கள் அந்நாளில் சோகமயமாக இருக்கும் தமக்கு பேராபத்து ஏற்படும் என அவை நினைக்கும் அவ்வாறில்லை உயிர் தொண்டை குடியை அடைந்து விடும்போது மந்திரிப்பவன் யார் என கூறப்படும் அதுவே பிரிவு என்று அவன் விளங்கிக் கொள்வான் காலோடு கால் பின்னிக் கொள்ளும் அந்நாளில் இழுத்து செல்லப்படுவது உமது இறைவனிடமே அவன் நம்பவும் இல்லை தொழவனும் இல்லை மாறாக பொய்யென கருதி புறக்கணித்தான் பின்னர் தனது குடும்பத்தினருடன் கர்வமாக சென்றான் உனக்கு நெருங்கிவிட்டது இன்னும் நெருங்கிவிட்டது பின்னரும் உனக்கு நெருங்கிவிட்டது மேலும் நெருங்கிவிட்டது வெறுமனே விடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகிறானான் அவன் செலுத்தப்படும் விந்தின் சிறுதுளியாக இருக்கவில்லையா பின்னர் கருவுட்ட சினை முட்டையானான் பின்னர் இறைவன் படைத்து சீராக்கினான் அவனிலிருந்து ஆண் பெண் என ஜோடியை ஏற்படுத்தினான் இத்தகையவன் இறந்தோரை உயிர்ப்பிக்க ஆற்றல் உடையவன் இல்லையா